ஓ நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருப்பித்தன பிரத்தோவாஹமே ஃலசிஷனே அசக்ரமோன <coughs> அஜாதிதா கௌடபாதாச்சாரியர் பதினாலாவது ஸ்லோகத்தில் இருந்து காரிக்கையிலிருந்து துவைத மதத்தினுடைய துவைதிகளுடைய இன்னொரு பிரிவை முக்கியமானது ஒரு பிரிவை விசாரம் செய்து கொண்டிருக்கிறார் துவைத்தம் எப்படியாவது ஜகத்துக்கு காரணத்தை நிரூபணம் செய்து அதன் மூலம் இந்த ஜகத்தை சத்தியம் என்று நிரூபிக்க முயலுகிறதுக்கணும் எல்லாரும் ஆஸ்திகர்கள் இங்க பேசக்கூடியவர்கள் சாங்கியர்களாக இருக்கட்டும் மத்த மதவாதிகளாக இருக்கட்டும் எல்லோரும் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வேதத்தை விசாரம் செய்திருக்கிறார்கள் ஆனால் வேதத்தினுடைய பரம தாத்பரியம் என்ன என்பதை புரிந்து மாறுபடுகிறார்கள் அத்வைதிகளுக்கும் துவைத்திகளுக்கும் ஒரே பிரமாணம்தான் சாஸ்திர பிரமாணம்தான் அந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்னங்கிறதுல தான் எல்லாருக்கும் குழப்பம் இப்ப நாம் என்ன பண்ணிருக்கோம் அத்வைத்த அத்வைத்த குழுவில் இருக்கும் பரம தாற்பயம் அத்வைத்தம் தான் தீர்மானம் பண்றோம் நமக்கு வாழ்க்கைக்கு தர்மத்துக்கும் சரி ஞானத்துக்கும் சரி பிரம் தத்துவ ஜானத்துக்கும் சரி வேதம் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கு பிரமாணமா இருக்கு நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா அதுக்கு வந்து ஒரு தெளிவான ஜானத்தோடு கூடின வாழ்க்கை தேவைப்படுறது ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் படிக்க படிக்க நிறைய சந்தேகங்கள்லாம் வந்துடும் அதுக்காக இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப எண்ணத்துக்கு இதெல்லாம் படிக்கணுமானு கூட கேள்வி வந்தாலும் வந்துடும் உங்களுக்கு இப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்ல ஏன்னா ரொம்ப அகடமிக்கா போக ஆரம்பிக்கிற போது என்னன்னா ஒத்துநுட்டோமே அகம் பிரம்மா அஸ்மி என்னத்துக்கு இது அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் சந்தேகம் வரக்கூடும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அது ஞானத்துக்கு ரொம்ப ரொம்ப பலமான இப்படி எல்லாம் விசாரம் அப்ப எவ்வளவு பரிசிரமப்பட்டிருக்க வேண்டும் இந்த மோட்சம் பரம எ தூரம் ஆழமாக புரிந்து கொண்டு பெரியோர்கள் இதற்கென்று உழைத்திருக்கிறார்கள் அவர்களும் முட்டாள்கள் அல்ல நம்ம என்னமோ இது அனாவசிய மாதிரி தோன்றாலும் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தை எல்லாம் நான் சொல்றேன்மாணத்தை வைத்துக்கொண்டு எப்படியாவது இதுக்கு ஜெகத்துக்கு ஒரு மூல காரணத்தை சொல்லணும் அது மாத்திரமில்ல சாஸ்திரத்தில் அப்படி எல்லாம் வாக்கியங்களும் இருக்கு அப்படி இருக்கிற வாக்கியங்களெல்லாம் உண்மையின் அவர்கள் வேத பிரமாணம் வேத பிரமாணத்தின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை எது அப்படி அப்பிரமாணம் சொல்ல முடியும் அதே வேதத்தில் இன்னொரு இடத்துல டோட்டலாக நெகேட் பண்ணி இருக்கிறது அவங்களுக்கு அது புரியல இன்னொரு பகுதியில் என்ன பண்ணிருக்கு எல்லாத்தையும் ஜகத்தை நிஷேதம் பண்ணி இருக்கு வாக்கியெல்லாம் இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் என்ன நடிச்சுடுறார்கள் அந்த வாக்கியத்தை எல்லாம் கவனிக்கின்றது இப்ப நம்மளே பேசுற போது ஒருத்தர் பேசுற போது நம்ம முழுக்க எடுத்துக்கிறோமா என்ன ஒருத்தர் பேசுற போதோ இது போதோ நம்ம மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி வேதம் வந்து சர்வைக்கனாக இருக்கு சாஸ்திரம் பலமா இருக்கு அப்படிப்பட்ட இதுல வந்து அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான் புரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனா அதனுடைய தாற்பம் நம்ம வந்து என்ன பண்றோம் ரொம்ப விசேஷமா இப்ப சங்கராச்சாரியர் மாதிரி அவருக்கு முன்னாடி இந்த கௌடபாதாச்சாரியம் ஜலனிதே வேத நாம் நன்றாக ஒரு கலக்கு கலைக்கு பார்த்து சாஸ்திரத்தை அமிர்தம் இது கருணையோட இந்த அமிர்தத்தை அத்வைத்த அமிர்தத்தை அவர் விளக்கி சொல்றார் அப்படித்தானே சங்கராச்சாரியார் கௌடபாதாச்சாரிய மகிமையை சொல்லி நமஸ்காரம் பண்றார் பரமகுருவினுடைய மகிமையை சொல்லி நமஸ்காரம் பண்றார் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருந்து வேதம் தான் பிரமாணம் வேதம் வேதம் நமக்கு கண்டிப்பா வேணும் வேத பிரமாணத்துல வந்து கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடுகள் இருக்கிறதாக தோன்றலாம் ஆனா முரண்பாடுகள் இருந்தாலும் அதனுடைய முக்கிய தாத்பரியத்தை விசாரம் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும் அதனால தான் மீமாசைன்னு வந்தது இல்லாட்டி மீமாசை வேண்டியது இல்லை நம்ம குடும்ப வாழ்க்கையில வேதமே வேண்டாம் வேதத்தை நீங்க விட்டுடுவோம் சாதாரணமா நம்ம விஷயத்திலேயே எத்தனை ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு சின்ன ஜனதுகளா நம்ம ஆராய்ச்சிய நம்ம ஆராய்ச்சியில பிரயோஜனம் கிடைக்காதுங்கிறதுக்காக வேதமே உட்கார்ந்து இருக்கு அந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணினோம் இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது பார்த்துப்போம் வேதத்தை வந்து அனாதி பரம்பரை அப்படின்னா சொல்றத விட்டுட்டு கூட உலகத்துல பிறந்துட்டோம் இங்க வந்து துக்கம் இருக்கு துக்கம் இல்லாம வாழ்றதுக்கு என்ன வழின்னு கேட்கிறோம் நமக்கு முன்னால் நிறைய பேர் பிறந்துட்டு போயிட்டாங்க எத்தனை காலமா இந்த உலகம் இருக்கு தெரியாது எப்படியோ ஒரு சிவிலைசேஷன் டெவலப் ஆயிருக்கு அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு அனுகிரகம் இருந்திருக்கு அதனால அவர்கள் நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் எல்லாம் தெரிந்து சொல்லி இருக்கிறார்கள் நம்ம சாஸ்திரப்படி பகவானே இதை அனுகிரகம் பண்ணினார் இது ஒன்றும் சந்தேகம் கிடையாது படிக்க வேதத்துக்குள்ள நுழை நுழைய தெரியும் இது மனுஷனால உருவாக்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே இது அபௌருஷேயம் அப்படிங்கிறது வேதத்தில் ஊறினால் ஒழிய தெரியாது அபௌருஷேயம் புருஷ புத்தி கல்பித்தம் இல்லை அபருஷேயம் பரமேஸ்வரன் இடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறதுல சந்தேகமே இருக்காது வேதத்தோட ஸ்ரத்தையோட வேதத்தை விசாரம் பண்ணிட்டு இருந்தா புரியத்தான் செய்யும் வேதத்தோட காம்பீரியம் வேதத்தோட மகிமை அதனாலதான் திருமூலர் அப்படி சொல்ல முடிஞ்சது வேதத்தை விட்ட அறம் வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உல தர்க்கவாதத்தை விட்டு தர்க்கவாதத்தை உன்னுடைய புத்திய விட்டுட்டு அர்த்தம் தர்க்கவாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை வளமுற்ற வேதத்தை வளம் தருகின்ற வேதத்தை சொல்லமுற்ற வேதத்தை வீடு பெற்றார்களே பாராயணம் பண்ணியே மோற்றம் அடைஞ்சுட்டா எக்ஸாஜிரேஷன் பண்ணின்னு அர்த்தம் இல்லைனா அந்த ஓதினதுனால அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினா அர்த்தம் தெரிஞ்சுன்னா அனுஷ்டிச்சா அப்படின்னா நம்ம அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் ஆக இதுல இப்ப நாம பார்க்கறோம் இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா இன்னொரு டாபிக் ஆயிடும் இப்படி அந்த வேதத்தை பிடிச்சுதான் இருக்கார்கள் துவைத்திகளும் அதனால ரெண்டு பேரும் பேசுகிறவர்கள் எல்லாம் யாருட்டேன்னா அவனுக்கும் வேத பிரமாணத்துல சிரத்தா பக்தி விசுவாசம் இருக்கு தர்மானுஷ்டானம் இருக்கு ஈஸ்வர பக்தி இருக்கு எல்லாம் நமக்கும் சிரத்தா பக்தி இருக்கு தர்மானுஷ்டானம் இருக்கு ஈஸ்வர பக்தி இருக்கு நமக்கும் இருக்கு அவங்களுக்கு இருக்கு அவன் நீ சொல்லாம் பண்றதுனால என்ன கிடைக்கிறது ராகத்வேஷ அபிவிருத்திக்காக இல்லை இந்த கான்டெக்டில் இங்கே ராகத்வேஷத்துக்காக படிக்கல ஞானம் எது சத்தியம்னு உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக விசாரம் அதனால் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எந்த மதமும் புத்தினால் விசாரிக்கப்பட்டு எல்லாரும் புஸ்தம் எழுதி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தன்னா அவங்களும் எழுதுகிறாங்க இதெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டு பதில் சொல்கிறாங்க வைஷ்ணவ சித்தாந்தத்திலையும் இப்படித்தான் இருக்கு துவைத சித்தாந்தத்துலேயும் இப்படி இருக்கு புஸ்தம் புஸ்தமா துவைதா பீப்புளும் நிறைய புஸ்தம் எழுதியிருக்காங்க தப்பா ரிட்டாங்கிற பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன் அத்வைதா பீப்புளும் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காங்க விசிஷ்டாத்வைத்தும் நிறைய எழுதியிருக்கிறார்கள் சைவ சித்தாந்தங்களும் நிறைய எழுதியிருக்கிறார்கள் அப்புறம் இன்னும் நிறைய குரூப் எல்லாம் இருக்கு இப்ப நாம சித்தாந்தம்னு ஒன்று இருக்கு பகவான் நாமத்தினாலேயே மோஷம் அப்படிங்கிறதுக்காக நாம சித்தாந்தம்னு போதேந்தர் பாரு காஞ்சி காமக மட்ட காமகோடி பீடத்தினுடைய ஒன் ஆஃப் தி நாமத்தினாலே மோட்சம் சொல்லி நாமாமிரம் தெரியல புத்தகம் அது வந்து அண்மையான புத்தம் என்ன அதுல வந்து பூரபட்சமே அத்வைதம் தான் எப்படி பாருங்க ஒரு அத்வைத பீட்டாதிபதி அத்வைத மட்டத்தினுடைய பீட்டாதிபதி அவர் எழுதினது நாமாமிருத்த புத்திருஷ்ணபிரேமி பப்ளிஷ் பண்ணார் நம்ம அத்வைத்த மகரம் தான் எழுதினாரு லக்ஷ்மி தர கவி அவர் ஒரு புஸ்தம் எழுதினார் அதுக்கு பேரு நாம கௌமுதி நாம சித்தாந்தம் தான் இப்படி எதுக்கு சொல்றேன் இப்படி எல்லாம் நிறைய நமக்குள்ள பிரிவுகள் ஆனா இப்ப நம்ம மெயின் டாபிக் என்ன அஜாதிவாதா அகாரணவாதா இருக்கும் நம்ம கௌடபாதாச்சாரியர் அஜாதிவாதத்தை சித்தாந்தம் பண்றார் அஜாதிவாதத்தின் மூலம் அத்வைத சித்தாந்தம் பண்ற அஜாதிவாதத்தின் மூலம் அத்வைதத்தை சித்தாந்தம் பண்ணுகிறார் இந்த அஜாதிவாதத்துக்கு ஹேத்து மாண்டூக்கிய மந்திரங்கள்ல இருக்கு அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்கிராஹியம் அ லக்ஷணம் அச்சித்தியம் அவ்வப்பதேசியம் ஆத்ம பிரத்ய சாரம் பிரபஞ்ச உபசமம் எல்லாம் வச்சுக்கணும் அது மறந்துடவே விடாது அப்ப இந்த அஜாதிவாதத்துக்கு முதல்ல என்ன பேசினார்னா அசத்காரியவாதா நிராகிருத்தா விசாரத்துக்கே எடுத்துக்காம நிராகரணம் பண்ணிட்டோம் சத்காரியவாதத்தை விசாரத்துக்கு எடுத்துக்கொண்டு நாலு தோஷத்தை சொல்லி நிராகரணம் பண்ணிட்டோம் இப்ப இன்னொரு குரூப் என்னன்னா கர்மவாதம் கர்ம காரணவாதா கர்ம காரணவாத போட்டுக்கலாம் இந்த கர்ம கர்மந்தான் காரணம் சொல்றதுக்கு சொல்றதுல என்னெல்லாம் தோஷம் இருக்கு ஆறு விகல்பம் சொல்லிட்டோம் திரும்ப சொன்னேன்னு சொன்னா அதே கிளாஸ் தான் வரும் சொல்லிட்டுல ஒரு விகல்பரி அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிட்டு இருக்கோம் பெரும்பாலும் முடிகிற லெவல்லாம் இருக்கும் அப்போ கர்மாவால ஜகத்து உண்டாயிருக்க முடியாது அனாதிகர்மாங்கிறாங்க அதான் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பதம் தான் கூட இந்த அன்மயத்தில் நான் சொல்றேன் சொன்னேன் இந்த பதினேழாம் ஸ்லோகத்தில் அப்பிரசித்தேத்துல ஒரு பதத்தை சேர்த்தால் ஒழிப்பு அந்த பதம் அநாதிகே அநாதி ஹேத்து ரெண்டு முதல் ஸ்லோகத்தை மறந்துடக்கூடாது பதினாலாம் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்ன யாருடைய மதத்தில் பலத்துக்கு ஆதியோ பலம் ஹேத்துவுக்கு ஆதியோ அப்படிப்பட்டவர்களுடைய மதத்தில் இந்த ஹேதுவும் பலமும் எப்படி அனாதி என்று சொல்லப்படுகிறது ஹேத்து பலையோ அனாதி அனாதியாக எடுத்துக்கொண்டிருக்கிற அவர்கள் எப்படி அதை உபவர்ணனம் பண்ணுகிறார்கள் அப்படி தான் விசாரத்தை தொடங்கினார் அதை மறந்துடக்கூடாது நாம் வருவோம் அதே தான் திரும்ப திரும்ப அந்த லைன் அப்படியே தானே வருது இந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்திலையும் ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று தான் இல்லை பதினாலாம் ஸ்லோகம் பதினாலாம் ஸ்லோகத்தினுடைய ஃபஸ்ட் லைன் பதினஞ்சாம் ஸ்லோகத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைன் ரெண்டும் ஒன்று அப்படியே தலைக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அதனால எனக்கு கண் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா இந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் ஒரு அர்த்தமும் ரொம்ப ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக இருக்கு கவனமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்ப கதம் ஹேதோ பல சே அநாதிகி அனாதி என்று அவர்கள் எப்படி வர்ணிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டு இப்போ நம்ம அதுக்கு பார்த்துருக்கோம் அதுக்கு முதல் எதுவும் இருக்கக்கூடாது அதுக்கு முதல் அனஷம் வந்துடும் ஆயினால மூல காரணம் என்னங்கிறதா நம்ம விசாரம் மூல காரணம் வந்து சாங்கியர்கள் என்ன சொன்னார்கள் மூல காரணம் வந்து பிரதானம் சொன்னார்கள் அது சத் மூல காரணம் பிரதானம் சொன்னார்கள் அது நாலு தோஷத்தை சொல்லி அதாவது பிரதான அனித்தியத்துவ தோஷா ஜகத் நித்யத்துவ தோஷகா திருஷ்டாந்த அபாவகா பிரமாண அபாவகா அது ஒரே தோஷம் மூணாவது தோஷம் கடைசியில் அனவஸ்தா பண்ணிட்டோம் நீக்கிட்டோம் இப்போ இதுல எல்லாம் இந்த கர்ம பலன்லேயும் ஒன்னொன்னா நீக்கின்னு தான் வரோம் நாமளும் அநாதிகி கேட்டார் அவர் அது நம்ம அதை சொல்லிட்டோம் கர்மா சரி வராது ஒரு ஒரு கருத்து சொல்றோம்னு வச்சுக்கோங்க இது எப்படி இருக்குன்னா எதனால எது எதுனால எதுன்னு கண்டே பிடிக்க முடியாது கர்மத்தினால சரீரமா சரீரத்தினால கர்மமா கண்டே பிடிக்க முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துப்போம் நம்ம உடம்பால மனசுக்கு பிரச்சனையா மனசால உடம்புக்கு பிரச்சனையா என்ன சொல்றோம் செக்அப் போனா பெரும்பாலும் உடம்புலாம் நல்லா தான் இருக்கு மனசுதான் சரியில்லை மகாபாரத பிரமாணம் இருக்கு மனசுதான் காரணம் மனசுதான் துக்கத்துக்கு உடம்பு ஆரோக்கியம் இன்னைக்கு காரணம் மனசு தான் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் இப்படி ஆகிறது ஹெல்த் இதாக அப்படியும் கேள்விப்படுறோம் சில சமயம் என்னன்னா உடம்பு ஏன் சரியில்லை மனசு ஏன் சரியில்லை உடம்பு சரியில்ல அதனால சரியில்லை உடம்பு மனசு சரியில்லையா டாக்டருக்கு தான் வேலையே இது உண்மையிலேயே வந்த வியாதி மனசுதான் இருக்கா அது இருக்கா அந்த துக்கம் இருக்கா இந்த பெரும்பாலான பெரும்பாலான வியாதிங்கிறது இருக்கட்டும் ஒண்ணுக்கு ஒன்னு உடம்பால மனசுக்கு வரதா மனசால உடம்புக்கு வரதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியலங்கிறது எப்படி ஒரு வார்த்தை வச்சுருக்கோமோ அது மாதிரி கர்மத்தினால சரீரமா சரீரத்தினால கர்மமா என்னன்னா பகவான் வந்து திடீர்னு ஒரு இனிஷியல் டெபாசிட் கொடுக்கற மாதிரி இந்தா குடிச்சுடும் வச்சுக்கோபா நான் உனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் தரேன் ஒரு வியாபாரத்தை ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி பகவான் திடீர்னு இந்தா குடி கர்மா அப்படின்னு சொல்லி என்ன அதை வச்சுன்னு பண்ணிண்டே இருக்குமா என்ன மல்டிபிள் பண்ணிண்டே இருக்குமா சொல்ல முடியல கர்மா காரணமா இருக்க முடியாது சரீரம் காரணமாக இருக்க முடியாது ஒன்றுக்கொன்று காரணமாக இருக்க முடியாது இந்த சரீரம் அந்த முதல் கர்மாவை கிரியேட் பண்றேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்புறம் பரம்பரையை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பார்த்துட்டோம் சங்கராச்சாரியர் தான் இன்னொன்று நிறைய சேர்த்து எல்லாம் சொல்றார் வியாக்கியான எல்லாம் சொல்றார் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் ஆ கர்மா முடியாது சரீரம் முடியாது அந்யோன்யம் முடியாது அப்புறம் அடுத்தது என்ன பரம்பரை முடியாது அப்புறம் அதுல அனாதி எதுல பொருந்தும்னு கேட்டோம் அப்புறம் வந்து அனாதி இருந்தா முடிவு இருக்கா இல்லையான்னு கேட்டோம் முடிவு இருந்ததுன்னு சொன்னா அது மோக்ஷம் ஆரம்பிச்சிடும் ஆரம்பிக்கிற மோக்ஷம் அனித்தியமாயிடும் சொன்னோம் முடிவே இல்லைன்னா மோக்ஷமே கிடைக்காதுன்னு சொன்னோம் எல்லாத்தையும் பார்த்து வச்சிருப்போம் கடைசியில் பார்த்தது இந்த பதினஞ்சா இந்த இது பதினாறாம் ஸ்லோகம் வரைக்கும் சரி இந்த பதினேழாம் ஸ்லோகத்தில் தான் இந்த பலாது உற்பத்தியமான சன்னு நத்தே ஹேத்து பிரசித்தியதுல வந்து அனாதிகேது ந பிரசித்திய காரணம் நினைச்சோம் கர்ம காரணமானது பிரசித்தமா பிரசித்தியத்தின் ந பிரசித்தியத்தின்னு நினைச்சோம் தோன்றவே இல்லை நினைச்சோம் அநாதிகேதுவே புறக்கலை அனா புறக்காத அநாதிகேது வச்சுக்கிண்டு எப்படி பலன் வரும் எப்படி சரீரம் வரும் ஹேத்துவே சித்திக்கல அப்புறம் எப்படி சாத்தியம் சித்திக்கும் ஹேது சித்திச்சாதான் சாத்தியம் சித்திக்கும் என்பது கருத்து புரிஞ்சு ஹேத்துவே சித்திக்காத போது ஹேத்துன்னா என்னன்னு திரும்ப கேட்டீங்கன்னா இதான் கர்த்த சாஸ்திரம் படிக்காம படிக்கிறேன் ஹேத்துவே சித்திக்காத போது புகையே சித்திக்காத போது அங்கே நெருப்பு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா சாத்தியம் எப்படி அதே மாதிரி முதல் கர்மா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்புறம் எப்படி அதனுடைய பிரயோஜனத்தை பலனை பத்தி பேச முடியும் முதல் கர்மா முதல் ஆதி காரணத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஆதி காரணமே இன்னும் சித்திக்கல ஆதி காரணமே சித்திக்காத போது அந்த ஆதியிலிருந்து உண்டான காரியத்தை பத்தி எப்படி சித்தி காரணமே உண்டாகாத போது காரியத்தை பற்றி எப்படி சிந்திப்பது நீ என்ன பண்ற காரியத்தை பத்தி பேசுறேன் காரணத்தே பேச முடியல காரணமே பிரசித்தே புரியாதே நிரூபிக்கப்படாத போது இந்த இதை காரியமாக எடுத்துக்கொண்டு இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பது எப்படி முடியாது இதே பரம்பரை கருத்துக்கள் வரத்தான் சேரும் அதாவது பலன்ல இருந்து சித்தி ஹேத்துல இருந்து பல சித்தின்னு பரம்பரையா வச்சுனோம்னா நம்ம மெயின் பாயிண்ட் என்னன்னா கதரத்து பூர்வ நிஷ்பண்ணம் நிற்கிறது பூர்வ நிஷ்பன்னு எது முதல்ல தோன்றியது அதுதானே சொல்லு முழிக்கிறாங்க எது முதல்ல தோன்றியது எது முதல்ல தோன்றியது தான் கேள்வி வேத பிரமாணவாதிகள் எல்லா இதுல தர்க்கபூர்வீமா என்ன அர்த்தம் நம்முடைய சாத்தியம் என்னது ஜகத்காரணம் ஜகத்காரணம் ஜகத்காரணத்துக்கு ஹேத்து என்ன ஜாரியா ஜத்துக்கு உலகத்துக்குள்ளே காரணம் இல்லாமல் உலகத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும் பண்றேன் அதுதான் கூடாதுக்கு பிரியக்ஷமா திருஷ்டாந்தாஸ்தி வை சொல்லிவிட்டார் திருஷ்டாந்தா பதிமூணாம் ஸ்லோகத்துடைய முதல் வரியில பார்த்துட்டோம் திருஷ்டாந்தி அவனுக்கு திருஷ்டாந்தமே கிடையாது நாங்கதான் இல்லைன்னு ஜெகத்காரணமே இல்ல பிரம்மனை தவிர ஒண்ணுமே இல்லைன்னு எங்களை கேட்கவே கேட்க கூடாது நாங்க அதுக்காக தான் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கோம் உனக்கும் வந்து இல்லைங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் ஜெகத்காரணம் கிடையாதுங்கிறத பத்தி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கோமே தவிர ஜெகத் காரணத்தை பத்தி நீ எங்கிட்ட கேட்காது நாங்கள் ஜகத் காரணத்தை சொல்றதே இல்லை ஜகத்தையே அப்புறம் இல்லை ஜெகத் காரணத்துக்கு ஒருத்தர் ஜெகத்தை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்கிறத இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குங்கிறதுனால அது இல்லைன்னு இருக்குங்கிறதுனால அது வந்து இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுமா எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம வாதம் அனுபவிச்சுமோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விதமான ஆல் இமோஷன்ஸ் எல்லா விதமான அனுபவங்கள் ஈவன் அறிவு எல்லாத்தையும் பிரம்மனை தவிர ஏற்படுக்கிறது மனசுக்கு எண்ணங்களும் பொ ஆனால் நான் தர்மமாக இருப்பேன் அதை விசேஷம் தர்மமாக இருப்பேன் ஒழுக்கமாக இருப்பேன் ஈஸ்வர பக்தியோடு இருப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் இத்தனையும் பொய் என்ற ஞானத்தோடும் பலமான ஞானத்தோடும் இருப்பேன் அப்ப எது மெய்யா சத்தியம் அது எங்க இருக்குன்னா நான் தான் அது நீதான் அது தத்துவம் அகம் பிரம்மாஸ்மி இதம் சர்வம் எதையம் ஆத்மா பிரம்ம இதே தான் ஓயாத பல்லவி அதுவும் கௌடபாத இந்த பல்லவி முக்கியமான பல்லவி அஜாதி தோன்றவில்லை தோன்றவில்லை அதனால் எது சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணிவிட்டார்னா இதை முடிச்சுட்டோம் இல்லையா பதினாறாம் சுகாதாரத்தை படிச்சுட்டோம் அதனால என்ன உங்களுக்கு உனக்கு அசக்தி அசக்தி என்ன அர்த்தம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உனக்கு சக்தி கிடையாது உனக்கு சக்தி கிடையாதுன்னு எனக்கும் தெரியும் எனக்கும் கிடையாது எனக்கும் நான் ஒத்துக்கிறேன் எனக்கும் கிடையாது உனக்கும் கிடையாது ஆனால் எனக்கு என்னென்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் ஒரு கன்விக்ஷன் இருக்கு உனக்கு அது இல்லை எனக்கு இதை விளக்க ஒரு எண்ணமே இல்லை ஏன்னா இது விளக்க முடியாது நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் தீர்மானமா இருக்கேன் ஆனா நீ என்ன பண்ற உன்னுடைய சொல்லணுங்கிறதுக்காக இந்த பேதம் தான் பரமார்த்த சத்தியம் சொல்றதுக்காக வேண்டி எப்படியாவது ஒரு காரண காரியத்தை காரணத்தை சித்தாந்தம் பண்ணணும் நீ ட்ரை பண்ற காரணத்தை நீ சொல்லணும்னு முயற்சி பண்ற நடக்காது பரம தாப்டி அறகுறையா பேசுறம் இந்த ஆர்டர் இந்த கோபு அப்செட் கன்ஃபியூஷன் ஆங்கிலத்தில் சொன்னால் அப்செட் ஆயிருக்குழப்பம் இந்த குழப்பம் சொல்ல முடியலை ஏவம் கி இவ்வாறு சர்வத எல்லா வகையிலும்ர்வத சர்வத எல்லா வழியிலும்ர்வத அனைத்து முறைகளிலும்ார்த்தலும்பி பார்த்தாலும் இவர்கள் எந்த இந்த துவைத்திகள் இந்த கர்மாவை முக்கியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் ஞாபகம் நாம் ஒன்றும் கர்மத்தை விடுறதில்லை கர்ம கர்மவாதத்தை நம்ம ஒரு படியா வச்சோம் படியாக வச்சிருக்கோம் நமக்கு அது அல்டிமேட் ரியாலிட்டி கிடையாது ஆபேக்ஷிக்க சத்தியம் வியாபகாரிக்க சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் கிடையாது அதனால் நமக்கு வந்து இந்த புனர்ஜென்மாவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நிறைய பேருக்கு நம்ம என்ன இருந்தாலும் உபனிஷத் சொல்லியிருக்கு அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சுடா புனர்ஜென்மா இல்லைன்னு சொல்லியிருக்கு அது எவ்வளோ தூரம் சத்தியமோ தெரியல சொல்லக்கூடாது உபனிஷத்தோட உபதேசமே என்ன நேயத்தை வா விபித் நான் உபனிஷத்துன்னு சொல்லிட்டேன் கட்டோபனிஷத்து நேயத்தை வா கதாச்சின்னு சொன்னால் கீதையும் உபனிஷத்து சொல்லலாம் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்துசு ஆயினால கட்டோபனிஷத்தை வந்து அதில் பார்த்தோம் நைத்தன்யம்னு அர்த்தம் ஆக சர்வசா சர்வத்தரம் எல்லா பிரகாரத்தாலும் அனைத்து பிரகாரங்களாலும் இவர்கள் சொல்றது கடைசியில் எதுல முடியறதுன்னா புத்தகினர் புத்தைஹினா என்ன அர்த்தம்னா இந்த அறிஞர்களால் இந்த அறிஞர்களால்னா என்ன அர்த்தம் முழுக்கா முழுச ஆராய்ச்சி பண்ணாத இந்த அறிஞர்களால் முழுக்க ஆராய்ச்சி பண்ணலை பூரணமாக ஆராய்ச்சி பண்ணலை அறகுறைய ஆராய்ச்சி பண்ணிய இந்த அறிஞர்களால் என்ன விபரீத அர்த்தம் புத்தி வந்து எவ்வளோ தூரம் தான் வேலை செய்கிறது புத்தகி அஜாத்திகி பரிதி புத்தகின்னு அந்த புத்தக புத்தர்கள் இல்லை அவங்க அவங்களும் கர்மவாதம் வச்சிருக்காங்க அவர்களும் கர்மா ஒத்துக்கொள்ளுகிறார்கள் பிறவியெல்லாம் ஒத்துக்கிறாங்க ஆனால் அவங்க இந்த லாஜிக் என்ன வச்சுட்டுருக்காங்கன்னு தெரியல அவங்களுக்கு தான் சாஸ்திர பிரமாணம் கிடையாது ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா புத்தர் சொன்னதெல்லாம் சாஸ்திரமாயிடுச்சு புத்தர் எந்த சாஸ்திரத்தையும் ஒத்துக்கலை ஆனால் புத்தர் சொன்னது தம்ம பிடக்கம் சூத்திர பிடக்கம் எல்லாம் இப்போ புஸ்தகமாக ஆகிடுச்சு அதுதான் இப்போ அவங்களுக்கு சாஸ்திரம் சொல்லப்போனால் அவங்க புஸ்தகங்கள் நிறைய இருக்குது சுங்கேரி சங்கராச்சாரியர் புத்த மத நிறைய படிப்பார் அவர் பக்கத்துலேயே நிறைய இருக்கும் அவர் காருக்குள்ளேயே புக் அடிக்க அடிக்க வச்சிருக்கோம் பார்த்தா அத்தனை புத்தகம் பெருசு பரிசா இருக்கும் எல்லாம் எல்லாம் பௌத்தர்களுடைய புத்தகங்க பார்ப்போம் டிராவலில் அவர் என்ன பண்றாரு தெரியும் ரெண்டு நேர் படித்த வச்சு அவர் புஸ்தகம் இல்லாமல் நகர முடியாது நானே ஒரு இதை பார்த்தேன் அடிக்கடிக்கு என்னது என்ன எல்லாம் அந்த பௌத்தாளோட அப்படிங்கிற எல்லாம் புத்தகம் என்ன அப்போது இது சரி அது விழுக்கட்டும் அதெல்லாம் நமக்கு பிரபிப்பாக தான் இருக்கும் அவரை சாரணாத்து கூப்பிட்டாங்க சாரணாத்துக்கு அவரை அழைச்சி அவரை ஹானர் பண்ணாங்க சங்கராச்சாரியாரை பௌத்தர்களுடைய ஸ்தானம் அது சாரநாத் காஷியில் அதை கூப்பிட்டு அவரை ஹானர் பண்ணாங்க அவரும் அந்த இடத்துல அவங்க பெரிய மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு நம்ம நல்லா பண்ணார் அவர் அங்கேயும் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார் இதுக்காக வேண்டியது பண்ணலை ஏன்னா புத்த மதம் வந்து நமக்கு சரியான ஆப்போசிட் புத்தான் ஏன்னா ஆனால் அவர்கள் ஏன்னா அத்வைதிகள் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச ஆட்கள் ஏன்னு நம்ம வேத பிரமாணத்தை வச்சுண்டு பௌத்த மதத்தினுடைய நல்ல அம்சங்களையெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதை நம்ம மறுக்க முடியாது என்ன பண்ணுறது அதே சமயம் அது எப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துருக்கோம் அதனால அவர்கள் நம்ம வந்து அவர்களை காட்டிலும் உயர்வாக கருதுகிறார்கள் அது உண்மை அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதனால தான் இவங்கள்லாம் தட்டுறாங்க யார் விசிஷ்டா குரூப் எல்லாம் என்னென்ன பிரச்சன பௌத்தா பார்த்துக்கணும் எல்லாம் வெளியில் பார்த்தா இப்படி பிரமாதமாக இருக்கான் வந்து விபூதி என்ன கோபி சந்தனம் என்ன எல்லாம் போற்றுன்ட்ருக்கான் ஆனால் முழுக்க முழுக்க நிரீஸ்வரவாதிக்கு சமானம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை நினைக்கிறார்கள் அது அவங்க ப்ராப்ளம் போயிட்டு போய்ட்டு இதெல்லாம் வந்து கடைசியில் என்னென்னா பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமோ பூதலயமாகின்ற இதெல்லாம் படிக்கிற போதுதான் உங்களுக்கு தெரியும் தாய்மனதெல்லாம் படிச்சுட்டு தான் சொல்லியிருக்கார் பூதலயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர் பொறிபுலன் அடங்கும் இடமே பொருள் என்பர் சிலர் நாதமயம் என்பர் சிலர் விந்துமயம் என்பர் சிலர் நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சில பேர் உரு என்பர் சில கருதி நாடில் அரு என்பர் சில பின்னும் முன்னும் கெட்ட சூனியமது என்பர் சில இவையாய் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமோன் சொல்லிவிட்டு பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணான அப்ப புரிஞ்சு பேசுறீங்களா புரியாமல் சொல்றீங்களா அப்ப என்ன அர்த்தம் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே பாதரசமாய் மனது சஞ்சலப்படாமல் பாதரசமாய் மனத சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெறுமோ பரமசுக நிஷ்டை பெறாமல் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தத்தை பேச முடியுமோட்டோம் அஜாத்திஹி பரிதீபிதா இந்த இப்படி எல்லாம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசியில் நம்ம சித்தாந்தத்தை எஸ்டாபிளிஷ் பண்ணிவிட்டாங்க இதனால தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சிருஷ்டி காரணத்தை தேடாதே தேடாதே அதனால தான் அந்த நாசதீய சுத்தம் சொல்றது அந்த இந்த நாசதீய சுத்தத்தில் ஒரு வாக்கியம் என்னன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை இது அதுக்கு பொருள் என்னன்னா அந்த அந்த கடவுளுக்கே தான் தான் ஜெகத்துக்கு காரணம்ங்கிறது தெரியுமோ தெரியாதோ எப்படி இருக்கு பகவானுக்கு தெரியாம இருக்குமா அர்ஜுனன் கேட்குறான் நீ சொன்னாதான் புரியும் மற்றவங்களுக்குலாம் புரியாதுன்னு அப்புறம் ஆமா ஆமாங்கிறார் நமே விது சுரகினா பிரபவம்னா மகரிஷயா அகம் ஆதிரி சர்வானாம் மகரிஷினாச்ச சர்வசா பார்க்குறோம் பத்தாம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேக்குறான் எனக்கு நீங்க தான் உங்க இதெல்லாம் பற்றி சொல்லணும் வேற யாரும் சொல்ல முடியாது இவன் நீங்க ரொம்ப அவைலபிளா இருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்களேன் அப்படின்னா அவர் உடனே ஆரம்பிக்கிறார் ரொம்ப ஆமாமா நீ சொல்றது ரொம்ப கரெக்டு என்னுடைய பெருமை யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்களே சிருஷ்டி பண்ணது நான் என் பெருமை அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறார் ஆனா மாணிக்கவாசர் ஒன்று சொல்றார் தன் பெருமை தானரியா அப்படிங்கிற இறைவனுடைய பெருமை பெருமை தானரியா சாழல்ல திருச்சாழல்ல வரும் திருச்சாளல் பகுதியில வருது தன் பெருமையை தானறியாதவன் இறைவன் இதுல இருந்து என்ன தெரியுறதுன்னா இந்த வந்து அதாவது குழந்தைங்க இந்த உலகத்தை யார் படைச்சாங்கப்பா அப்படின்னு கேட்கணும் கடவுள் படைச்சாரு கடவுள் யார் படைச்சா நம்ம தான் படிச்சோம் சொல்ல வேண்டிதான் பேசாம இருங்கணும் என்ன பதில் சொல்லுவீங்க கடவுளை யார் படைச்சார் கேட்டா என்ன சொல்றது போயிட்டு போய்டை இந்த இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் படைக்கப்படவில்லை ஏனென்றால் படைப்பே இல்லை படைப்பே இல்லாததால் நம்மளுடைய மெயின் ஐடியாவே தானே படைப்பே இல்லை படைப்பே இல்லாத போது படைத்தவன் எங்கே படைத்த படைப்பும் இல்லை படைத்தவனும் இல்லை படை படைத்தவனை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை என்பது படைப்பை பற்றி ஆராய்ச்சி செய்ததால் தெரிந்தது அஜாத்திகி பரிதீபித்தார் அஜாத்திகி அஜாதிவாதமானது நிரூபிக்கப்பட்டது என்று சொன்னார் அவர்களுக்கு அசக்தி அபரிஜானம் கிரம கோபாசவா புனக இப்படி எந்த வகையிலையும் அவர்களால் விளக்க முடியல எப்படி இல்லாம ட்ரை பண்ணி பார்க்கிறார்கள் ஆனா இவங்க எல்லா பிரயத்தனங்களும் என்ன ஆகுதுன்னா நமக்கு சப்போர்ட்டா இருக்குங்க இவங்க இப்படி அத்தனை பேரும் சேர்ந்து பண்ற ஆராய்ச்சி எல்லாம் நமக்கு தெளிவை கொடுக்கிறது நம்ம அஜாதி வாதம் சரியான வாதம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது படிக்கணும் சோஹ்மோத்து <used> <giveawaykeiten> <under foliage> <used feather> சதா சாத்தியசமோஹித சதாசாஹிசிஹேத்து சுலபந்தான் அந்த பாஷ இருக்கே அது ஒரே கட்டபுடா பாஷையா இருக்கு அவ்வளவு விஷயம் ரொம்ப சுலபந்தான் திரும்பவும் சொரா இந்த பரம்பரையவே வச்சுப்போமே கர்ம பல பரம்பரை இந்த பாருங்க நான் இன்னும் விடலை நீ இப்படியே ஒரேடியாக சொல்லி கடைசியில் அஜாத்திவாதத்துக்கே போயின்ட்டு இருக்கீங்களே இல்லை ஜாதி தான் இது ஜாத்தின்னா நம்ம ஜாதி கிடையாது இது ஜாதி ஜகத்து தோன்றித்தான் இருக்குது அஜாதிவாத ஆனால் என்ன அர்த்தம் ஜகத்து நான் ஜாதா ஜகத்து நான் ஜாதம் போட்டு ஜகத்து நபம் சொல்லுங்க தானே ஜகத் ஜெகதி ஜெகந்தி ஜகத்து தோன்றவில்லை அவங்களுடைய தோன்றவில்லை தோன்றலையாங்கிறத கேள்வி ஆச்சு எப்படி கேள்வி போது ஜெகத் காரணம் இருக்கா இல்லையாங்கிற விசாரத்தினுடைய அர்த்தம் என்ன ஜெகத் தோன்றி இருக்கா இல்லையாங்கிற விசாரத்தை கொண்டு போறோம் ஜகத் காரண விசாரம் எதற்காக ஜத்ஸ்திவா நாஸ்திவா இப்ப சாதாரணமா பிரம்ம அஸ்திவா நாஸ்திவான்னு கேள்வி கேட்போம் எப்படி இருக்கு பாருங்க பிரம்மன் இருக்குங்கிறத நிரூபிச்சுட்டோம் ஆனா ஜகத்து நாஸ்தி ஜகத்து நாஸ்தி நான் சொல்லிருக்கேன் ஆரம்பத்திலேயே ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன் மதங்கள்லாம் வந்து வித்தியாசம் இருக்கு இந்த வகுப்பு சொல்ல நினைக்கிறேன் அத்வைதிர சொன்ன இருக்கு அதாவது ஜகத் சத்தியம் என்றும் பிரம்மன் அசத்தியம் என்றும் சொல்லுகிறார்கள் பிரம்மங்கிறது கடவுள் அசத்தியம் ஜகத் சத்தியம் என்ன அனுபவி சத்தியம் ஜகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் பிரம்மித்யா இல்ல பிரம்மன் அசத்தியம் இது ஒண்ணு மதம் என்ன சொல்லுகிறது அவங்களும் பிரம்ம அசத்தியங்கிற குரூப்ல இந்த நார் நாஸ்திகளோடு சேர்ந்தா இருக்காங்க பிரம்ம அசத்தியம் ஜகத்து மித்யா ஆனா நாஸ்திக மதம் பரம தர்மத்தையெல்லாம் கூட பற்றி பேசாம வெறும் சுகத்தையே இந்திரிய சுகத்துக்கே பிராதானியம் கொடுக்குற நாஸ்திக மதம் தர்மத்துக்கு தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாஸ்திக இருக்கு நாஸ்திக மதம்னா என்ன வேதத்தை ஒத்துக்காது வேதத்தை ஒத்துக்காம உலகத்தில் ஏதோ பார்க்குற சாமானிய தர்மங்களை ஏற்றுக்கொண்டு ஏதோ அனுபவத்தில் புரியறதே எனக்கு நான் உன்னை திட்டினா உனக்கு கஷ்டமாக இருக்கு நீ நடித்தா எனக்கு வருத்தமாக இருக்கு இதுக்கெல்லாம் சாஸ்திரம் படிக்க இந்த தர்மத்தை நம்ம ஒத்துப்போம் அப்படின்னு ஒத்துக்கிற தர்மத்தை ஒத்துக்கிற வேதத்தை ஒத்துக்காத கடவுளை ஒத்துக்காத இருக்கு முக்கியத்துவம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஜெகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் சொன்னதைதான் ஞாபகப்படுத்தின குரூப் என்ன ஜெகத் சத்தியம் பிரம்ம சத்தியம் இவங்க தான் ஜாஸ்தி உலகமும் உண்மை கடவுளும் உண்மை இவங்க மெஜாரிட்டி குரூப் மெஜாரிட்டி பீப்புளும் இவங்க தான் வாஸ்தவம் உலகம் உண்மை கடவுளும் உண்மை அதனால வாழ்க்கை தர்மம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய சுலபமாக நிறைய விஷயங்களை சொல்லிடலாம் முக்காலத்தில் சத்தியம் ஞாபகம் வச்சுக்கோங்க பாரமார்த்திக சத்தியம் ஜத்து பார்த்திக சத்தியம் பிரன் பார்த்திக சத்தியம் என்ன சொன்னும் ஜத்து சத்தியம் பிரம்ம அசத்தியம் நம்பர் ஒன் புத்த மதத்தை கூட அப்புறம் சொல்றேன் அப்புறம் இன்னொரு குரூப் என்னது பிரம்ம ஜெகத் சத்தியம் பிரம்ம சத்தியம் இது ரெண்டாவது குரூப் மூணாவது குரூப் என்னது ஜகத்து வித்யா பிரம்ம அசத்தியம் அசத்தியம் போடுறதுனா போட்டு நம்ம என்ன சொல்கிறோம் பிரம்மைவ சத்தியம் ஜெகத் வித்யா பிரம்மைவ சத்தியங்கிறதுக்கு நாம் என்ன பண்ணிட்டோம் வேத பிரமாணத்தை வேதாந்த பிரமாணத்தை வச்சுருக்கோம் வைத்திகளோட அந்த விசிஷ்டாதிபதிகளோடு சேர்ந்துட்டோம் பிரம்மசத்தியத்தில் ஆனால் ஜகத் சத்தியத்தில் சேரலை ஜகத் வித்யாங்கிறது யாரோட சேர்ந்துட்டோம் பௌத்தர்களோடு சேர்ந்துட்டோம் ஆகையினால்தான் பிரச்சன்ன பௌத்தாக வயம் புரியுறது இல்லை சொன்னாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு நாலா பக்கங்களிலிருந்து நம்மை வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்றோம் ரிக்வேத மந்திரம் கருணாபியான் பூரி விஸ்வம் சொல்றோம் பெரியவங்க வந்து பௌத்தர்கள் எல்லாம் பேசினாலும் சும்மா ஒண்ணும் விடல அவங்க வார்த்தை யாரேதோ சாதாரணமா ஒன்னும் பிரயோஜனம் இல்லாதவன்னு ஒதுக்கலை அவங்க சொல்றத பொறுமையா கேட்டிருக்காங்க எல்லாம் இது காலத்தில் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டிருக்காங்க கேட்டு அவங்க சொல்றதுல எவ்வளவு சரி இருக்கு எவ்வளவு சரி இல்லைங்கிறது ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் கிளாரிட்டி வந்துருக்கு இல்லாட்டி சங்கராச்சாரத்தை கூப்பிடுறாங்க அவர்களுக்கும் கிளாரிட்டி வந்திருக்கு அவங்களும் நம்ம சொல்றதுல இருக்கிறதுல சரி தப்ப ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஆகையினால் நம்ம ஒன்றும் யாரையும் உடனே ரொம்ப வசத்தையும் இட போட்டுட முடியாது ரொம்ப தாழ்த்தியும் எடை போட்டுட முடியாது அதுதான் மாயையோட மகிமை யாருக்கும் எதுவும் முழுசா தெரியாமல் பண்றது மாயையோட வேலை அது ஏதாவது ஒன்று வேலை பண்ணிகிட்டே இருக்கும் இதை இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறது யாருன்னா அத்வை என்ன விடுவோமா என்ன இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி சொன்னதுனால தான் மேலே வந்து இந்த பக்கம் கிடையாது இருக்கிறது ஒண்ணுதான் ரொம்ப பலம் வலிமை மிக்கதாக இருக்கிறது அத்வை சித்தாந்தம் புரிஞ்சுங்குற திருஷ்டாந்தம் இருக்க இந்த திரும்ப திரும்பி இல்லையே இந்த பீஜாங்குர திருஷ்டாந்தம் இருக்கேன்னா அதுதான் சரி வரலையே முதலா இன்னும் சரி வர மாட்டேங்கிறது சதா சாத்திய சமோகி சகா சாத்தியசமஹ என்ன ஜாரணம் அஸ்மாபி நிரூபியத்தை ஜெகத்காரணம் நிரூபிக்கப்பட முடியவில்லை சாத்தியசமாக சாத்தியம் என்னது ஜகத்காரண ஜகத்காரணம் தான் நம்முடைய சாத்தியம் ஜகத்காரணம் நிரூபிக்கப்பட முடிஞ்சதோ இது வரைக்கும் நம்மால நிரூபிக்க முடியல மூல காரணத்தை நம்மால நிரூபிக்க முடியல நிரூபிக்க முடியாத சாத்தியத்தோட தான் இது சேர்றதே தவிர நிரூபிக்க முடிஞ்ச சாத்தியத்தோடய சேரும் நிரூபிக்க முடியாத சாத்தியம் தான் நம்மள்ட்ட உட்கார்ந்து ஜகத் காரணம் ஜகத்காரணம் நிரூபிக்க முடியவில்லை உங்களால முடிக்க முடியல கர்மமா சரீரமா அதே நிரூபிக்க முடியல நிரூபிக்க முடியாத சாத்தியம் தான் இன்னும் தொடருகிறது நமக்கு அது சாத்தியம்னா இங்க ஞாபகம் வச்சுக்கணும் சாத்தியம்னா என்ன அர்த்தம் நிரூபிக்க முடியாத விஷயமாக இருப்பதிலே சமமாகவே இருக்கிறது அப்படியே போட்டு சாத்திய சமஹா சாத்தியன துல்லியா சங்கராசர் அவ்வளவுதான் போடுறார் சாத்தியம்ங்கிறதுக்கு வேற ஒன்று அர்த்தம் போடுறது நம்ம சாத்தியம் என்னது ஹேத்துனா ஹேத்துகு போடக்கூடாது சாத்தியத்துக்கு ஹேத்து என்னதுதான் சொல்றாரு சாத்தியசமோ சாத்தியத்துக்கு சாத்தியத்தை புரிய வைக்கிறதுக்கான ஹேத்து கிடையாது இந்த ஸ்லோகம் ரொம்ப கடினம்தான் சிம்பிள் விஷயம் சிம்பிள் ஆனா இது அண்மையம் கொஞ்சம் நல்லா இது பண்ணிதான் பண்ணணும் சாத்தியசமஹா ஹேத்துஹூஸ்தி சாத்தியசமஹா ஹேதுகு நாஸ்தி சாத்தியத்துக்கு சமமான சாத்தியசமஹா ஹேத்துகு நாஸ்தி சொன்ன இதை நிரூபிக்கிறதுக்கு முதல் சாத்தியசமங்கிறதுக்கு ரெண்டு நாஸ்தின் சொன்னா நிரூபிக்க முடியாததுங்கிறதுக்கு நிரூபிக்க முடியாததை நிரூபிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு அர்த்தம் நிரூபிக்க முடியாததை நிரூபிப்பதற்கு வழி இல்லை நிரூபிக்க முடியாத தன்மை உடையதாகவே இந்த விதை உதாரணம் இருக்கிறது நிரூபிக்க முடியாது என்பதை நிரூபிப்பதாகவே இந்த விதை இருக்கிறது மறுபடியும் இந்த விதை உதாரணத்தை கொண்டு அது நிரூபிக்க முடியாததை நிரூபிப்பதாகவே இருக்கிறது நிரூபிக்க முடியாததை நிரூபிப்பதற்கான கேத்துவாக இது இல்லை நிரூபிக்க முடியாததை நிரூபிப்பதற்கான ஹேத்துவாக இது இல்லை சாத்தியசிய சித்தியசமாக அப்படி போட்டுக்கணும் சாத்திய சித்த சாத்தியசமாக சாத்தியத்தை நான் திரும்ப சொல்லப்போ இது ரெண்டு மூணு சொன்னாதான் எனக்கு ஒரு மகா தத்துவம் நினைச்சுக்காய்ங்க அப்படித்தான் இருக்குது எப்படா இந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்றதுன்னு பார்க்குறோம் எல்லாம் நிறைய பார்க்குறோம் பாஷ்யம் பார்க்குறோம் அதை பார்க்குறோம் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தான் இருக்கு நான் அப்படி சொல்றது நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது ஆனா சாத்தியசாத்தியசிய சித்த சாத்தியசமோ ஹேத்து ந யுஜத்தை என்ன நம்ம சாத்தியத்தின் சித்திக்கு சாத்தியசமமான ஹேது பொருந்தாள் சாத்தியத்தின் சித்திக்கு சாத்தியசமமான ஹேது பொருந்தாது அது பதம் அந்த அந்த வரிக்கு அர்த்தம் தான் சாத்தியசம்கிறது என்னது காரணம் கண்டுபிடிக்க முடியலேங்கிறது தான் சாத்தியம் நம்முடைய சாத்தியம் என்னது காரணம் கண்டுபிடிக்க முடியல காரணம் கண்டுபிடிக்க முடியலேங்கிறது சித்தமாகிறது அர்த்தம் காரணம் கண்டுபிடிக்க முடியறதில்லைங்கிறது போயிடுத்து காரணம் கண்டுபிடிக்க முடியறதில்லைங்கிறது போய் காரணம் கண்டுபிடிச்சா பரவாயில்ல காரணத்தை கண்டுபிடிக்க முடியல ஆகவே கடைசியில் என்ன ஆச்சுன்னா இந்த வெத திருஷ்டாந்த வெத மர உதாரணம் இருக்க இது ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது இதை நீங்க இந்த பரம்பரைக்கு நம்ம சொன்னோமே இதுக்கு அனாதிங்கிறது எதில செத்துவேன் முக்கியமான ஒரு சொல் அனாதி பலத்துக்கு ஹேத்து வேண்டி இருக்கு ஆகையினால ஒன்றே ஒன்று இது சார்ந்துகிட்டே போயிட்டே இருக்கு வந்து இருக்கு ஆகையினால இதுக்கு சாத்தியசமாக சாத்திய சித்த சாத்தியேத்து நகி ஒரு பொழுதும் பொருந்தவே பொருந்தாது எப்படி படிக்கணும்னா அஸ்மாக்கம் திருஷ்டாந்த வர்த்தத்தை எங்களுக்கு திருஷ்டாந்தம் இருக்கு என்னதுன்னா வெதை மரம் விதையிலிருந்து தான் மரம் வந்திருக்கு ஆகையினால நாங்கள் ஒரு அனாதியான ஒரு கர்மா வச்சு அனாதியான கர்மாவை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் பகவானுக்கு பக்ஷபாத தோஷம்தான் வரும் கடவுள் வந்து அனாதியான நாங்கள் ஒரு கர்மா வச்சுருக்கோம் அந்த கர்மாவுக்கு காரணம் கேட்காது அது அனாதி அனாதின்னு சொன்னாலே வாயத்திற்க கூடாதுன்னு அர்த்தம் அது அனாதி அதுக்கு நீ கேட்காது அந்த அனாதியான கர்மாவை நாங்கள் வச்சுக்கிண்டு சிருஷ்டியை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்னத்துக்கு அனாவசியமா அனாதி அனாதியான கர்மா இத்தனை கர்மாவெல்லாம் பகவானா படிச்சு நம்மள எல்லாம் திண்டாட வைக்கணும் பிரகரணத்துல இருக்கு இச்சா மாத்திரம் சும்மத் விளையாட்டா என்ன கிரீடார்த்தம் இஷ்டத்துக்கு அவர் பாட்டு இது பண்ணிருக்காரு அங்கதான பிராணா இண விதா எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா மன இதி தத்விதா அப்படி படிச்சுட்டே இருந்தோம் நிறைய வந்து ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால தான் காரிய காரண பத்தம் இப்போ புத்தி விசாலம் எப்படி இருக்கணும் ஆகம பிரகரணத்தில் அவ்வளவு சொல்லின என்ன நம்ம சீரியல் மாதிரியா இந்த வாரம் வண்டியை ஓட்டுற அடுத்த வாரம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இல்லையா அப்படி நம்ம டிவி சீரியல்ல வந்து ஏதோ முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கும் ஆ என்னால் வந்து அப்படிலாம் இல்லை ஒரு ஃபுல் கான்செப்டை வச்சுருக்கார் ஃபுல்லா முழுக்க முழுக்க ஒரு நல்ல சாஸ்திரத்தினுடைய சாரத்தை மனசுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கார் கௌடபாதாச்சாரியர் அதை வச்சுன்னு அங்கேயே சொல்லியிருக்கார் நடுவில் சொன்னார் நிரோதோ நோத்பத்தி சொன்னார் ஏதத்த உத்தமம் சத்தியம் எத்திர கிஞ்சன்னு சொன்னார் அதெல்லாம் மனசில் வச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டும் அனாதிகாரணம் அனாதி கர்மா கர்மாவை அநாதின்னு சொல்லி நீ நிரூபிக்க முடியாது அப்புறம் வந்து பகவான் அந்த கர்மாவில் இருக்கேன் இந்த கர்மாக்கள்ல நிறைய இருக்கு ஒரே கர்மான்னு சொன்னா என்னாகும் அதுலேயும் நிறைய பிரச்சனை வரும் ஒரே கர்மா கர்மாக்குள்ள பேதம் இருக்கா இல்லையா ஒரு இப்ப இன்னைக்கு இன்னைக்கு கர்மா நமக்கு தான் இந்த ஸ்லோகத்தை வச்சு உட்கார்ந்து அப்படி வச்சுங்களேன் இந்த கார்கியை வச்சு உட்கார் ஒரு க இந்த ஒரு ஒரு அனாதியான கர்மா இருக்குன்னா அந்த கர்மாவில் எத்தனை பேதம் இருக்கு அந்த அனாதிகர்மாவுக்குள்ள எத்தனை பேதங்கள் உள்ள உட்காந்துருக்கு அப்ப அது பேதமா பேதமா அடுத்த கேள்வி ஆரம்பிக்க அந்த அப்படின்னா இவ்வளவு அனாதியான பேதமான கர்மாவை உண்டு பண்ணி ஜனங்களை சிருஷ்டி பண்ணணும்னா வேணும்னு தானே நம்மளை கஷ்டப்படுத்துறாரு பகவான் நான் பண்ணாத ஒரு கர்மாவுக்கு என்னை படைச்சு புரியுறது இல்ல அனாதிகர்மா பண்ணாத கர்மாவுக்காக வேண்டி என்ன படைச்சு என்ன திண்டாட வைக்கிற அந்த பகவான நான் மதிப்பேனா என்ன இல்ல எல்லாருக்கும் ஒரே கர்மமா படைச்சுட்டார் நடக்குமா எல்லாரையும் நாயாவே படைச்சுட்டார் எல்லாரையும் நிறையாவே படைச்சுட்டார் முடிக்குமா முடியுமா எப்படி சொன்னாலும் சாத்திய சமூக கடைசியில் ஜகத் காரிய காரணம் அஸ்தி ஜகத்துக்கு காரணம் இருக்கிறது என்னதுனால ஜகதாரிய ஜகத்காரணம் அஸ்தி காரணத்துவத் மிருத்வத் மிருத்வத் பீஜவத்து அப்படியே போகம் அஸ்தி நம்ம என்ன சொல்றோம்னா ஜகத்காரணம் நாஸ்தி ஜகத் காரணம் நாஸ்தி இப்ப ஜகத்காரணம் அஸ்திங்கிறது அவங்களுக்கு சாத்தியம் ஜகத்காரணம் என்ன என்ன சொல்றாங்க அஸ்தி காரியம் திருஷ்யமானத்வா காரியம் நம்மால பார்க்கப்படுறதுனால காரியம் பார்க்கப்படுகிறது ஆகியனால காரணம் இருக்கணும்னு ஊகம் பண்றோம் எப்படி அது காரணத்துவாத்னே சொல்லுடலாம் ஜகத் காரணம் அஸ்தி காரணத்துவாத் கடவத்து மிருத்வத்து அப்படின்னு சொல்லுடலாம் ஜகத் காரியம் அஸ்தி தெரியுமே அதுதான் இந்த நிரூபிக்க முடியாது பழைய திரும்பவும் வந்து தொடர்ந்து வந்துட்டே எப்படி நமக்கு சித்தாந்தம் வரும் வராதுன்னு சொல்ற சாத்தியசமோ ஹேத்து சாத்தியசமஹா ஹேத்துஹூ அந்த சாத்தியசமத்தை சாத்தியசமமான ஹேத்துவானது இந்த இடத்துல ஹேத்துன்னா ஹேத்து தான் ஹேத்துனா கர்மா அந்த அர்த்தமில்லை சாத்தியசமமான ஹேத்துவானது நான் யுஜதே நான் இன்னும் கிளாரிஃபை பண்ணுவேன் பண்ணிகிட்டே இருப்பேன் படிக்கலாம் முடிஞ்சது இதோட நிறுத்திக்கிறேன் அடுத்த வகுப்பில் மற்றதை பார்க்கலாம் இன்னும் மூன்று ஸ்லோகத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த டாப்பிக்கை நிறைவு செய்கிறார் பார்க்கலாம் तथा திமயம் தன்னமாவி வோமவதுவாத்தயதிணா நம அய்யேயனே நிற அனந்தமாண்டயேஷிக மழிவந்தவே போய் முகும்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 சீக்கி